தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ரொட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று உன்னால் முடியும் என நம்பு என்ற தலைப்பில் உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் உன்னால் முடியும் என்பதை நீ நம்பு அப்போதுதான் உனக்குள் இருக்கும் திறமையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் முழுமையாக வெளிப்படும் முதலில் உன்னை நம்பு உன் மனதை நம்பு மனம் காட்டும் நல்வழி நம்பு நம்பிக்கையின்றி நீ நடந்தால் நல்லா நற் நட்டாற்றில்தான் தவிர்க்க வேண்டி வரும் நம்பு நீ உன்னை நம்பு உன்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று நம்பு உன்னிடம் உள்ளவை உன்னை காப்பாற்றும் என்று நம்பு நல்லவைகள் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று நம்பு மனிதம் உள்ளவர்களை நம்பு நன்றி உள்ளவர்கள் நல்லவர்களை என்பதையும் நம்பு நம்பிக்கை ஒன்றே மனிதனை உயர்வடைய செய்யும் மாபெரும் சக்தியாகும் நீ உச்சிக்குப் போக விரும்புகிறாயா மற்றவர் உறங்கும் போதும் நீ உழைத்து கொண்டே இருந்தால் சேரத்தை அடைந்து விடுவாய் எண்ணம்போல் வாழ்வு என்பார்கள் எனவே நீ நல்லதையே நினை மகிழ்வோடு இருப்பதாக நினை தேவைக்கேற்ற செல்வம் இருப்பதாக நினை உன்னை சுற்றி அனைத்தும் நல்லபடியாக உள்ளது என நினை எல்லாம் நலமாகவே இருக்கும் நீ மனிதனை நம்பு மனிதனின் நிழலை நம்பாதே சக்தி உன்னை உயர்விக்கும் சக்தி உன்னிடம்தான் உள்ளது என்பதை நம்பு நல்வாழ்வு வாழ எதையும் திறன்பட செய்து முடிக்க எல்லோருக்கும் பொது நல்லவனாக வாழ மகிழ்வோடு வாழ வளமோடு வாழ எவ்வளவு தேவையோ அவ்வளவு சக்தியும் உன்னில்தான் அதை உணர்ந்து உனது சக்தியை உடனே பயன்படுத்து உன்னுடைய உயர்வும் பெருமையும் உடனே உனக்கு தெரியும் உனக்கு எதிராக பின்னப்படும் சதிவலைகளை அறுத்தெறியும் சக்தி உன்னிடம்தான் உள்ளது என்பதை எப்போது நம்பி செயல்படுகிறாயோ அப்போதே நீ சாதிக்கப்பாகிவிடுகிறாய் சீரிப்பாய் மாறு கரையை கடக்காதிருந்தால் கழணிகள் பசுமையாகும் பயிர் வளம்பெருகும் சு பொற்கால நாடு நிலை பெறும் அதேபோல் எவனொருவன் தன்னூல் இருக்கும் சக்திகளை அறிந்து அவைகளை கட்டுக்குள் வைத்து உபயோகப்படுத்தும் விதம் தெரிந்து உபயோகப்படுத்துகிறானோ அவனால் மட்டுமே எதையும் சாதிக்கைகளும் வாழ்க்கையில் வெற்றி காட்ட முடியும் உன்னிடம் உள்ள தகுதிகள் எவை என்பதை அறிந்து அவைகளை வளர்த்துக்கொள் இந்த சமூகம் நிச்சயமாக உன்னை சரியானபடி பயன்படுத்தி கொள்ளும் உன்னை தகுதியுள்ளவனாக மாற்றிக்கொண்டால் உனது வாழ்வு உறுதி அதே சமயம் உன்னால் உன் வீடு உயரும் ஏன் இந்த நாடே உயரும் ஒருவன் தனக்குள் திறமையை தெரிந்து கொள்ள வேண்டும் தகுதியை உயர்த்திக் முடியும் என்ற நம்பிக்கை வளர்த்து கொள்ள வேண்டும் தன்னைதானே ரசிக்க வேண்டும் தனது வளர்ச்சி பார்த்து மகிழ தெரிந்து கொள்ளும் அதனால் வாழ்க்கையில் உன்னை நம்பு உன்னை நம்பி கடினமாக உழை சாதனை புரி நலமுடன் வாழ்வு நன்றி வணக்கம்